வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து அவர்களிடம் தொழில் தொடர்பான கேள்விகளை நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்பதுண்டு அவரும் மிகவும் விவரமாக பதில் சொல்வார் ஒரு நாள் மாலை உணவகம் ஒன்றில் போர்டு அமைதியாக உட்கார்ந்திருப்பதை ஒரு பத்திரிகையாளர் பார்த்தார் அவரை நெருங்கி தனிப்பட்ட முறையில் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா என்று கேட்டார் போர்டு சரி என்று கூறினார் உடனே பத்திரிகையாளர் கேட்டார் ஐயா உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார் என்று கேட்டார் ஒரு நிமிடம் யோசித்த ஹென்ரி போர்டு பேனாவை எடுத்து மேஜை விரிப்பின் மேல் ஒட்டை இடத்தில் எழுதினார் உங்களுக்குள் இருக்கும் மிகச்சிறந்த அம்சத்தை யார் வெளிக்கொண்டு வருகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த நண்பர் உங்களுக்குள் இருக்கும் மிகச்சிறந்த அம்சத்தை யார் வெளிக்கொண்டு வருகிறாரோ அவர்தான் உங்கள் மிகச்சிறந்த நண்பர் இப்போது சொல்லுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் இருக்கின்றார்களா